வணக்கம் மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதறிவு கோயிலுக்காக நான் உங்கள் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய புதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று ராம்சார் ஒப்பந்தமானது எது செதுப்பு நிலங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இரண்டு விஸ்ரவா ராவணன் புராண கதாபாத்திரத்தின் தந்தையாக கருதப்படுகிறார் மூன்று உலக நாடுகளில் பிரிட்டன் மற்றும் ஸ்காட்லாந்து நாட்டில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதில்லை இனி இன்றைய பதறுவி கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று பர்மா என்று அழைக்கப்படும் மியான்மேர் நாட்டை எல்லைப் கொண்ட இந்திய மாநிலங்கள் எவை இரண்டு உலகில் பருவநிலை மாற்றத்திற்கான முக்கிய காரணமாக கருதப்படுகின்ற கிரீன் ஹவுஸ் முதன்மையான வாயு எது மூன்று சுசீதா கிரௌபௌனி ஆன்னி பெசன்ட் சரோஜினி நாயுடு இவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் நன்றி